ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே கற்பவை கற்போம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே சாஸ்திரத்தின் கருத்துக்களை வரிசைப்படுத்தி முறையாக தெரிந்து கொண்டு வருகிறோம் மாணவ பருவம் எனப்படுகின்ற பிரம்மச்சரிய ஆசிரமம் இல்லற வாழ்க்கை என்கின்ற கிருகஸ்த ஆசிரமம் இவற்றை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம் கிரகஸ்த ஆசிரமம் எனப்படுகின்ற இல்லற வாழ்க்கையிலே பஞ்ச மகா மிக முக்கிய கடமையாக உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன கணவனும் மனைவியும் அன்போடு வாழ்ந்து அற குழந்தைகளை பெற்று வளர்த்தி அதோடு பல நற்குணங்களையும் பயின்று கர்மத்தை முறையாக செய்யும் பொழுது மனப்பக்குவம் கிடைக்கிறது மனப்பக்குவம் பெற்ற பிறகு குழந்தைகளையெல்லாம் அவரவர்களுக்குரிய பொறுப்பிலே அமர்த்திய பிறகு ஆழ்ந்த குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடாமல் இந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது மனதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் சாஸ்திரங்கள் உபதேசித்திருக்கின்றன அதை வானப்பிரஸ்தம் என்றும் சன்னியாசம் என்றும் பிரித்திருக்கிறார்கள் முதல் பகுதி மாணவ பருவத்திலே கழிந்து விடுகிறது இரண்டாவது பகுதி இல்லறம் அறுவது அல்லது அறுபத்தைந்து வயது வரை இல்லறத்திலே முக்கியமாக நாம் செயல் பிறகு சிறிது சிறிதாக அவற்றிலிருந்து விலக வேண்டும் என்கிறது சாஸ்திரம் சத் கலந்து கொள்ளுதல் கடவுளை தியானம் செய்தல் பூஜை செய்தல் யாத்திரை செய்தல் இவற்றையெல்லாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே கடைபிடிக்க வேண்டும் பிறகு மனம் நன்றாக பக்குவப்படும் பக்குவப்பட்டால் உலக வாழ்க்கையிலே பற்றின்மை நன்றாக உண்டாகும் திருக்குறளிலே திருவள்ளுவர் அறத்துப்பாலில் இல்லறவியலை நிறைவு செய்து துறவரவியலை தொடங்கி இருக்கிறார் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கத்தை ஒரு குணமாக கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் துறவு என்பது புறத்துறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கருத வேண்டியதில்லை புறத்துறவை ஏற்றுக்கொண்டால் அது நல்லதுதான் ஏனென்றால் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நாம் குடும்ப வாழ்க்கையிலேயே உழல வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லவில்லை அது நமக்கும் சரிவராது மற்றவர்களுக்கும் சரிவராது ஜெனரேஷன் கேப் என்று சொல்கிறார்களே தலைமுறை இடைவெளியும் பெருத்துவிடும் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் சாஸ்திரமும் சொல்கிறது நமக்கு சௌகரியமாகவும் இருக்கத்தான் செய்கிறது பக்குவம் இல்லாமல் வாழ்க்கைக்கு செல்ல முடியாது என்பதும் உண்மைதான் ஆனால் துறவு வாழ்க்கைக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் புறத்துறவை மேற்கொள்ளாவிட்டாலும் அகத்துறவை நன்றாக மேற்கொள்ள வேண்டும் புறத்துறவு அகத்துறவுக்கு பயன்படவில்லை என்றால் புறத்துறவும் பயனற்றதுதான் வாழ்க்கையின் பிற்பகுதியில் எழுபது வயதிற்கு பிறகாவது துறவு மனப்பான்மையை அடைய வேண்டும் அந்த மனப்பான்மையோடு நாம் தத்துவ ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் தத்துவ ஆராய்ச்சியை செய்வதற்கான வழிமுறைகள் துறவு வாழ்க்கையிலே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை நாம் நாளை சிந்திக்கலாம் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது